வணக்கம் நற்றினையின் பொத யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா பேசுகளை பாதுகாக்கும் பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் என்கிறார் வள்ளலார் நன்றி வணக்கம்